வெளிநாட்டு இங்கிலாந்து தேசத்துக்கு போனத பத்தி சொல்ல போறீங்க பல நாடுகளுக்கு பேசினார் தெற்கு திருச்சியார் மூலமாக இப்படி இங்கிலாந்து லண்டனுக்கு அறிவிப்பு செல்ல வேண்டும் அங்கே லண்டன் கேட் ஒரு இடம் இருக்கிறது கோட்டா கோட்டா ராஜா கோடி அரண்மனை இருக்குது அங்க வந்து அரண்மன் அவர்களுக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாம் அங்க கொலை செய்து அத குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள் அந்த ஆவிகள் எல்லாம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது பல காடுகிறார்கள் அது நிமித்தமாக அந்த தேசத்தில் ரெட் சிப்பின் தடப்படுத்தப்பட்டிருக்கிறது ஊழியர்கள் மக்கள் வேதத்தை மறந்து இருக்கிறார்கள் இப்பொழுது வாழ்கிறார்கள் ஆடுகளை கட்டும் பொழுது அந்த தேசத்துக்கு மறு ஊழியர்களும் அப்படிங்கிற பேசுகிறார்கள் நாங்கள் டயர்ல எதிர்த்து நாட்கள் கலந்து போய்கொண்டிருந்தது எண்ணொரு பக்கம் உண்டு கத்திரம் போக முடியாது மூன்றாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஏற்கனவே அந்த குழந்தை பறக்கின்ற பொழுது இவள் மேலே நாட்டு ஊழிய காரிய அவள் தாயருக்கு ஆமா வெளிப்படுத்தல வர காலத்துல அப்போ நாடுன்னு அமெரிக்காவே நினைக்கலாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் நடக்கும் எண்ணிக்கொண்டிருந்த வளர்ந்துருக்கிறாரு காலத்தில் பார்க்கலாம் அப்படி வளர்ந்த பிறகு பாகத்துக்கான காலம் பிறகு ஒரு விசுவாசி இன்ஜினியர் படித்த ஒரு விசுவாசிய திருமணத்துக்காக வந்தார் கருத்தருடைய வெளிப்படுத்தின்படி வாகனம் நடத்தி கொடுத்தோம் அதனுடனே இங்கிலாந்து வந்து விடவில்லை அவர் அங்க பல நாடுகள் பிறகு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நீங்கள் லண்டன் செல்ல வேண்டும் வெளிப்படுத்தினபடி தமிழ் ஆவிகளை கட்டி அந்த நாட்டில் வேலை ஆகிப்பதற்கான காட்சிகளை செய்ய வேண்டும் என்று பேசினார் அதே நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை அறிவித்தோம் அவர்களுக்காக பிரயாசப்பட்டு எல்லா ஏற்பாடுகளும் அவர்களை அழைத்தார்கள் லண்டன் மாநகரம் போய் சேர்ந்தோம் போய் சேர்ந்த பொழுது சேர்ந்து அங்கவிதமாக ஜெனித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஏற்கனவே ஆஸ்போர்ட் இடத்துல பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த ஹாஸ்பூட்ல ஒரு அரண்மனை அந்த நிலை முந்தைய ராஜாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அங்கேயும் பல இதை மாதிரி குற்றங்கள் ஆதரவு செந்தப்பட்டு அங்கே இப்படிக்கு அவர்கள் எல்லாரும் அடக்கம் பண்ணி வேற்றுடம் இருக்கிறது அங்கே ஆவிகள் போராட்டம் இருக்கிறது இதன் முதலாக கட்ட வேண்டும் என்று சொல்லி அவையில் வெளிப்படுத்தினார் அதன் அடிப்படையில் ஒரு நாள் மகள கூட்டிக் கொண்டு நாங்கள் அங்கே சென்றோம் அங்கே செல்லும்போது அதுக்கு கழக கட்டணங்களாக வந்து அப்படி போய் நுழை கட்டெல்லாம் வாங்கிக்கொண்டு அமர்ந்து இருக்கும்போது ஒரு குறுப்பு குறிப்பாக ஆட்கள் சேரும்போது ஒரு கைடு கொடுக்கறாங்க அந்த கடிகாட்டி அவங்க கூட்டிதான் சுற்றுலா அதாவது பார்வையாளர்கள் இடமாக வச்சிருக்காங்க பழைய கட்டடம் தான் இருக்குது அப்படி பார்க்கும்படி விசேஷமான சில காரிகள் இல்லாத போனாலும் ஒரு அரண்மன்தான் ஆயிட்டு அடிக்கிறது மக்கள் பார்த்துட்டு போறாங்க இப்போ நாங்கள் போறது வேறு நோக்கத்துக்காக அப்ப எங்க நாங்க மூணு பேர் எங்க கூட யாரும் சார் இல்லை கூட்டிட்டு போகிற ஒரு கைடு ஒரு அம்மா வந்தாங்க அது ஒரு முப்பது வயசு முப்பது ஐந்து வயசுக்குள்ள இருக்கும் அது வந்து நாங்கள் உங்க குழுல வேற யாரும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்களை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கே முதல்ல ஒரு டிவி போட்டு காட்டுறாங்க கட்டளை எப்படி கட்டப்பட்டது எப்படி வளர்ந்தது அப்படிங்கிற முறை எல்லாம் நல்ல இடம் டிவியில் காட்டுறாங்க இவ்வளவு கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போவாங்க நம்ம கண்ணை தச்சு கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு போறாங்க நான் இரநூறு வருஷமா இந்த இடத்துல இருக்கிறேன் கொஞ்சம் நாள் மணி அமெரிக்கா போனோம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சேஃப்டியா இருந்தா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க நான் அப்ப மகாட்ட சொன்னேன் இருநூறு வருஷமா இருந்ததா சொல்லுமாரு கேட்குது கேட்டு திரும்ப அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மகான் திரும்பி வருஷம் தினத்துல கிராமமா இருநூறு வருஷம் இருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் எப்படின்னு சொல்லுவேன்னு என்ன அப்புறம் கடைசியில் கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போன இடமே நாங்க என்ன நோக்கத்துல வந்தோமோ அந்த இடத்த கூட்டிட்டு போகிறோம் வேற இடம்னா பாரம்பரிய நிறைய இடம் இருக்கு அங்கதான் கூட்டிட்டு அப்ப கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு இடத்த கூட்டிட்டு போயிடுச்சு நாங்க எந்த தெரியுமா ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒரு ஆறு ஏழு பேர் தங்கலாம் அப்படி இருக்கும் அறுபது எழுபது பேர் அடைப்பாங்க ஒரு குறைக்கப்பட்ட நடைபெற எடுத்த மாதிரி ஒரு இடத்துல அடக்கப்பட்டது அடக்கம் அது ஒரு திறந்து கிடக்கு இப்படி இதெல்லாம் அப்படி மக்கள் வீட்டோட சித்திரவத பண்ணி டத்துல காட்டில் கூட்டோடா சம்பந்தம் எனக்குழுமாங்க சேர்ந்து பண்ணலாம் அழைச்சி போய் சேர்ந்து கவர் ஆதரிக்கணும்னு ஆவியில் அவங்க அதெல்லாம் அப்புறம் சொன்னாங்க ரொம்ப எனக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் எங்களை கூட்டிட்டு போக இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க இப்படி நீங்க உங்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு நான் போறேன் ஆவியிருக்கூட அங்கே சின்ன சின்ன புக்லெட் எல்லாம் கொடுத்தாங்க அந்த புக்லெட் எல்லாம் வாங்கிட்டு பாத்துக்கல எல்லாம் வாங்கி விட்டு வந்த பிறகு புக்லெட்ல ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாள் ஒரு இளவரசி அது போதுவா ஒரு நாட்டுல வந்து ஒரு ராஜா தோற்று பர பிறகு இன்னொரு ராஜா ஆட்சி வந்த பிறகு அந்த ராஜா கூட சந்ததிகளை அளிப்பது மக்கள் அப்படிதான் செய்வாங்க நல்லாட்டு சாபங்கள் அறைகள் எல்லாம் வந்து அதே பணிதான் இவங்க பால பண்றாங்க அப்படி பண்ணிட்டு அது மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் அந்த ஒரு அணி ரொம்ப இரவு வருஷத்துக்கு முன்னால அவளை கொலை செய்திருக்கிறாங்க அடைச்சு போடுது அப்படியா நல்ல அடைச்சு அமெரிக்கா பெரிய ராணுவ கோட்டை ராஜ பரம்பரையில் வைக்க முடியாது அப்ப தப்பிச்சு போய் குஜராட் இருந்தபோது கடந்த பழைய மறுபடியும் அடைச்சு போட்டாங்க அடைச்சு போட்டு இப்படியோ அது கட்டி போனாங்களோ அவ்வளவு அடைச்சு அந்த ஆவி வந்து அந்த பொண்ணு அதனாலதான் சொன்னா இருநூறு வருஷம் அதே அந்த போட்டல அந்த பொண்ணுல அந்த போட்டோம் அதே பாக்கிறது அமைச்சிருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஷாக்கா இருந்தது இப்படியும் அவைகளும் மருமக்களை பண்ணது அப்படி போட்டோம் அப்படி முடிச்சுட்டு அவங்கள வேறு இல்லாமல் நடத்திட்டு திரும்ப அலண்ட போடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு அப்போ மருமன்றை சொன்னோம் அவர் வந்து இன்டர்நெட்ல போட்டு பார்த்து அந்த தகுதி அங்கே பல நிறைய அவர்களுக்கு பயங்கரமான இடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க அங்க போய் அங்கோட கட்டணும் அங்க இருக்கல அப்படி ஏற்றப்பட்டது அப்புறம் அது கொஞ்சம் புதிய பங்கு அரசா ராஜா கோடி பழுதடையாத கோட்டை அரண்மனும் சுத்தியாக எல்லாம் தோண்டி பாதுகாப்பான இப்போ ராஜாக்கள் தங்குறாடா ராணி தங்குறாட வேதாரணம் ஆகி மீசி மாதிரி வச்சிருக்காங்க அவங்க உலக நாடெல்லாம் ஆளுகை செய்தாங்கள்ள நகைகள் எல்லாம் எந்தெந்த நாட்டுல எந்தெந்த வருஷத்துல ஆளுகை செய்தோம் அப்படிங்கறது அந்த நாட்டுல கிரீடம் அந்த நாட்டுடைய செல்வங்கள் அதெல்லாம் வச்சு பெரிய கூடாட கூடாது அவருக்கு வெளியர் இருக்குன்னா அப்படியே அந்த ரெண்டு நாள் சாயங்காலம் வரைக்கும் அந்த ஏரியா முடிச்சு அந்த ஆக எல்லாம் கட்டிட்டு வர்றேன் வந்து அந்த உணவு எல்லாம் முடிச்சிட்டு அந்த பறவை அதுக்கு முன்னாடிதாக வி கட்ட போல உள்ள ஊழியத்து நிலவரங்கள் எப்படி இருக்கிறது தெரிந்து கொண்டோம் பிள்ளைகள் எல்லாரும் போறும் ஆன்ட்ரோஸ் சச்சி அப்ப அந்த சச்சியில உள்ள முக்கியம் அப்படி இந்த நாட்டில பெரியவர்கள் சேர்ந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு விருந்து வைக்கிறாங்க ஒரு ஹோட்டலில் கூட ஒரு அஞ்சாறு பேருக்கு சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் போல கூட இருபது பேர் சேர்த்து இருபத்தஞ்சு பேருக்கு விருந்து வைக்கிறாங்க அதுல யாராவது புதுசாக இருந்தா அது கூட்டிட்டு வர்றாங்க பகிர்வமா அறிவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குங்கிறத நாங்க அந்த நிலையில பாத்துட்டேன் அவ்வளவு பயந்து இருக்கிறாங்க தடரை கிடைக்கும் அப்படி பிற கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே மறைமுகமா மறைச்சு மறைச்சு மறைச்சி வைரங்கமா பேசாதபடிக்கு ஒரு மிருந்து கூப்பிட்டோம் அதுல ஒரு ஆள் சாட்சி சொன்னாரு மற்ற எப்படி எல்லாம் அப்படிப்பட்ட நிலையில ஒரு ஏற்பாடு சாட்சி நாங்க அங்க ஒரு சாட்சி கொடுத்தோம் சாட்சி எல்லாம் அவங்களோட பரிதாப நிலைகள் இப்படி இருக்கு திரும்ப அதே சர்ச்சில சேண்ட் அண்ட்ரஸ் சர்ச்சில எங்களுக்கு இவ்வளவு கூட்டிருந்தாங்க கூட்டரும்போது நாங்க கத்து வார்த்தை சொன்னோம் ஆமா மக்கள் நிறையாங்க அது நம்ம பிள்ளைகளில் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கிறனால அவங்க எங்களுக்கு முக்கியத்துவம் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்பாசத்தை பல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய அந்த இடத்துல விசுவாசினாலே மோஸ்டி தான் பெரியவரான பூஜை இவைகளை வரத்தான் இவளை விரும்பிடா வார்த்தை சொன்னாரு அது ஒரு பிரச்சனமா இருந்தது என்ன அப்ப அதுல அந்த கொடுத்து முடிச்சு உடனே ஒரு அம்மா சொன்னாங்க உங்களுடைய அவிசுவாசத்துலாம் போகிறது தான் கருத்தமா வாங்கி மற்றபடி எல்லா வந்திருந்த எல்லா பெரிய மனிதர்களும் வந்து ஜவும் ஆசீர்வாதம் சுவாசமா இருக்காச்சும் அவிசுவாசமாறதுக்காச்சும் அப்படின்னா தேசத்தில் அவிசுவாசம் ஆகி போய்ச்சி மக்கள் எல்லாம் இருக்கும் கத்திர வளர்ந்து அந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள் அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஆவி கட்டப்போனோம் ஆவி கட்டிட்டு வந்துட்டு அது ஊருக்கு வந்துட்டோம் பல எல்லாம் குடிச்சுட்டு அப்படி ஊருக்கு வந்த பிறகு உடனே மரமான தொலைப நீட்டி பிறகு நிறுல கொண்டாடுறது ஆக்ஸ்போர்ட்னு உள்ள அந்த பேராக கல்லூர்ல அங்கதான் அதுதான் அந்த பைபிள் மொழி வருத்தது அந்த கல்லூரியில் வச்சு ஆண்டோழா கொண்டாடணும் இந்த தொழிலிருந்து தேர்வெந்தெடுத்து தேவிமரன் அவரு இப்ப பிரதமரா இருக்கிறார் அவரைி நடத்தி முடிவு பண்ணி அவரை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அவரு தன்னுடைய உரையில பேசும்போது நமது நாடு நமது நாட்டு மக்கள் கொஞ்ச காலமாக தேவனை தேவைய வேதத்தை மறந்து விட்டோம் ஆகி நாட்டு ஆசீர்வாதம் சந்தித்தார் நான்காக சொல்ல என் வேதத்தை மறந்தபடினால் நான் பிள்ளைகளை மறந்து அப்படிங்கிற வசனத்தை பண்ணி பேசியிருக்கிறார் மற்ற மதத்தினருக்கு நாம் உரிமை கொடுக்கக்கூடிய அவசியம்தான் அதுக்காக நம்ம மதத்தை நாம இருக்கணும் அதை பேசிக்க கூடாது அவங்களுக்கு இருக்கணும் சட்டம் கிடையாது அதனால எல்லாரும் தைப்படலாம் அப்படிங்க தை பிரச்சாரம் பண்ணுங்க தேடுங்க நம்ம நாடு ஆசிரியப்படணும் சந்தையில் ஆசைப்படுங்க பேசிய கட்டணப்படுது அதை வருவாங்க இப்பத்தோட வெளியிடுதலே தேசம் திருவாரு பக்கத்தோட வேலைகள் மகளை நடக்கணும் என்பது எல்லாருமே அடுத்து அடுத்த வந்தீங்க ரெண்டாவது அப்புறம் அடுத்தபடியாக ரெண்டாவது ஆயிரத்தில ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டுல செல்ல வேண்டும் அப்படி பெல்ஜிய போக வேண்டும் அங்கு சபையில போக வேண்டும் அப்படி பல இடங்களை உருவாக்க வேண்டியது அவன் படுத்தினார் அதை பிள்ளைகளுக்கு அறிவித்தோம் அப்பொழுது பிள்ளைகளை நுணுக்கன்னு எல்லா அவங்க போட்டு டிக்கெட்ல நடத்த வந்து அப்படி சாங்கல ஏற்பாடு பண்ணீங்களா வைச்சாங்க அங்க போயிருந்தோம் நாட்டுல போயிச்சிட்டு நடப்பிட்டு வந்தோம் வந்து ஆமாந்து நாட்டுல அப்புறம் வந்த பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க புறம்புல ஆண்டர் சொன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆறாவது நடத்தி புதிய சபை ஆரம்பிச்சுக்கணும் சவோகரிசுக்காரிட்டு போனோம் எந்த ஊழியம் வளரும் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசினார் இந்த நாள் ராத்திரில அப்படியே நாங்க அங்க இருந்து மறினேன் குடும்பமாக ஜபமாக வாழ்றாருந்து சிறிலங்காவில பையன் ஜெயதார சொல்வது பாச பாதஸ் அவர் நாகரோவில் சிலேக்காரருடைய அவர் ரெண்டு பேரும் நடந்து ரெண்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு அவங்க உளியக்காராக ஒரு ஆறையான குடும்பம் வந்து எல்லாருக்கும் நல்ல மறுபடியும் கராகி புதிய சபைக்கு ஆரம்பிக்கப்படறது அவர் ஞாயிற்றுதான் நடக்கும் வாய்ப்பிருக்கிற மக்கள் அவங்க இப்போ சபை வந்து இப்போ வாடகையிடும் உலகம் முழுவதும் அவருடைய கோட்டை கட்டியிட்டு உலகத்தின் அதிபதி அப்ப ஒரு அதிபதி இருக்கும்போது இன்னொரு ஆளுக்கும் அவனுடைய நம்ம வந்து நடத்த அதனால்தான் சில வேலைகள் அப்படியே செஞ்சு இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஆவி கட்டணும் எந்த இடத்துல இருந்து அந்த நாட்டு மக்கள் ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட பாவ ஜீவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க அந்த பாவ ஜீவத்துக்குள்ள நடத்துற ஆவி இங்கே கிளீசியில் கட்டுவார் அது போய் அந்த ஆவி கட்டும் போது இந்த மக்களுக்கு பகவானை முந்தி கட்டினாலோடயே அந்த வீட்டுக்குள் புகுந்து உடமைகளை கொண்டையாட முடியாது அப்படின்னு யோசிக்க சொல்றாரு அப்படின்னா மக்கள் எல்லாரும் அவனுடைய உடமையா வச்சுக்கிறான் ஆடு அவனுடைய ஆடலா இருக்கிறான் அதனால அவர் வந்து அவர் அவன் கட்டுனா வல்லமே இருந்து விடுதலை ஆக்களை தான் கொண்டாட முடியும் ஆளும் ஐஸ்வர்யாக்கப்பட்ட ஒரு ஜாதி ஒரு வாக்குதான் தீவிர சித்தம் சிறு மக்களை வச்சு அவனை வழி நடத்துறது இல்லை வேத புரட்சி கொண்டோம் அவருக்கு தனி நாடு தனி தேசம் தனி உபதேசம் தனி வேதம் எல்லாம் கொடுத்து தனி மக்கள் ஆகிறார்கள் அதான் இன்றைக்கும் திருச்ச பண்ணுறாங்க உலகத்தை விட்டு வேறுபறிக்கப்பட்ட ஒரு குட்டமா இருக்கா சொல்றாரு அதே மாதிரி இங்கிலாந்துக்கு வந்திருக்கீங்கப்பா இங்கிலாந்து வேலைகள் செஞ்சிருக்கிறீங்க அடுத்து இங்க எடுத்து போறது ரெடியாயிட்டிருக்கீங்க அப்படியே அந்த இரண்டாவது தடவை ரெண்டாயிரத்தி வந்து முடிச்சுட்டு வருங்க லண்டன்ல வந்தோம் லண்டன்ல வந்து இங்க லண்டன்ல இருக்கனவே நூத்தி எண்ணூறு சகோதர அவங்க அவங்க சத்தியத்தைத்தை தீவிரம் அதேபடி இரண்டாவது மறுபடியும் ஊர் போயிட்டோம் இப்ப மூன்றாவது இப்போது மறுபடியும்ண்டன் போகளை படுத்தி மறுபடியும் கத்து வார்த்தைகள் அறிவிச்சிட்டு அங்க பல நியாசாடுகளுக்கு அயத்தமா இருக்கிறாங்க சபைய சரியாக கடந்து போறோம் அங்கிருந்து ரோமாபுரிக்கு போகணும் சொல்லி திருவாரம் பரிசு போறாங்க சர்ச்சா இருந்து வேற உருப்படின்றது பாக்கீது செஞ்சிருட்டேன எல்லாமே பாத்திட்டோமாஞ்சிடுது ஆசி அந்த போறவங்க எல்லார்ட்ட உங்கட ஊரே வேற الناஸ்ரதி பாரு இ வந்து போயிட்ற வந்தப்ப மீதோட காரங்கள நான் தோந்துட்டேன் இன்ஷா அல்லாஹ் சரி இப்போ இதைய உங்களுக்கு इंग्लंड ஊதியில எதை சொல்றீங்க இப்ப இங்காண்டு வந்து ஒரு சுனா விழுற காலத்துல வந்தோம் அந்த டைம் வந்து நாம பயங்கர குளிர் உள்ள நேரம் நவம்பர் மாசம் தான் குளிர் உள்ள வாய்ப்பு கிடைக்கல சுத்தமாக தான் இருந்தது அப்ப வந்து பண்ணும்போது நாங்க வந்ததுல இருந்து தங்கியிருக்கோம் அங்கே இருந்த ஊடகங்கள செய்வோம் செய்யும் போது அது கடவுளுக்கு சம்பளம் இருக்கிற மாதிரி பயிலடி செய்வோம் அதுங்களை மக்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்த ஒரு டேக்ஸ்கார கூட நாங்க அப்படியே அளவோடு வெளிய போட்டு கேட்டாரு இது வந்து இப்போ சுன இப்போ இப்படி பயிலடிக்குதான் நான் மாறிட்டேன் அப்படின்ட்டு அவரே கேட்டாரு அந்த ரவுக்கத்தில் மாத்தியிருந்தாரு அப்புறம் நாங்க உள்ள போதுல இருக்கும்போதே மறும பண்ணாரு பிரயாண வசதி எல்லாம் எல்லாம் இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க அப்ப கேட்ட பிள்ளைங்களுக்கு சாதாரண டிக்கெட் தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க நீங்க வந்து வியாபாரிகள் போறினஸ் பெரிய கிளாஸ்ல எங்களை அதே ரேட்ல உட்கார வச்சிருக்காங்க கடவுளவுக்கு எங்களை இது பண்ணிருக்காரு தேவொண்ட ஊழிகாரங்களை அப்படி தானே சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க போய்ட்டிங்க எங்க உள்ள ஊழியத்தை முடிச்சிட்டு நாங்கள் அவங்கள அனுப்பிட்டு ரிட்டன் பஸ்ஸில் ஏறணும் பஸ்ஸில் வர முடியாது மழையும் காற்றும் புயலும் அந்த லண்டனே இறந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இதாகி போய்ட்டுது அதனால் நீங்கள் மேலே கட்டிட்டு போயிட்டீங்க இவங்க இறந்து எல்லாம் போனதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட புதுமையெல்லாம் அந்த டைமில் நடந்தது அப்படிலாம் செய்வாரு இனிமேல் இந்த நாட்டில் மக்கள் சந்திக்கப்படுவாங்க ஆலயம் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஆலயங்கள்லாம் வறுமையாக இருக்குது மக்கள் ஆராதனைகள் போகிறதெல்லாம் குறைச்சிட்டாங்க சுத்தம் செய்த பிறகு கொஞ்சம் பருமலட்சு ரெண்டாவது விட வரும்போது ஒரு வீட்டுக்கு விசிட் அழைச்சிட்டு போனாங்க அந்த வீட்டுல கேட்ட எப்படி இருக்கும் ஆவி உடைய பாடுகள் மக்களுக்கு வாங்கி வந்திருந்தான்னு கேட்டபோது அவரு இப்போ ஒரு முன்னாரத ஒரு ரெண்டு பர்சன்ட் இப்போ மக்கள் கூடி இருக்காங்க இப்போ சில ஆலயங்கள்லாம் நிறைய மக்களை ஆராய்க்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னும் அந்த பெரிய ரெட்சிப்பு உண்டாகனு எதிர்பார்க்கப்படுறோம் ஏன்னா இங்க இருந்து தான் உலக நாடுகளுக்கெல்லாம் சுசுசம் போகிற வந்து வரலாறுல அறிஞ்சோம் அதனால் இப்படி இருக்குது ஏன்னா மறுபடியும் அந்த தேசத்தில் அந்த பிரகாரம் ஒரு இடத்து உண்டாகும் அதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு டைம்ல ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்க ஒரு பக்கத்துடைய வேலை ஒரு சமைய ஆரம்பித்தோம் ஹவுஸ் போட்டில் அங்கே ஆராதனை செய்கிறாங்க அப்புறம் லண்டன்லேயும் ரூத் வீட்டிலையும் ஒரு ஆரம்பிச்சுருக்கிறோம் அங்கேயே நடந்துக்கிட்டு இருக்குங்க இருந்தால் பிள்ளைங்க போய் தோண்டிக்கிறாங்க ஊழிகாரங்களாக இருக்கிறனால அங்கே போய் நடத்துகிறாங்க அப்புறம் மெல்ஜியத்துலேயும் கருவுடைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரும்போது செகண்டே வரும்போது அங்கே சவாச ஆரமிச்சிடுது இப்போ அது வளர்ந்து இப்போ பல குடும்பங்கள் வர்றாரு கடை பார்க்குறோம் ஞான சாமிக்கு ஆயத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த இடமே அங்கே போகிறோம் அங்கே தங்கிட்டு அங்கே செய்ய பணிகளை சொல்லிவிட்டு அப்படியே துபாய் சபை எந்த வந்துச்சுட்டு அங்கே ஊருக்கு எங்களுக்கு வெளிப்படுத்துற இடம் வந்து வீட்டில் கவர் பண்ணல எங்களுடைய கவர் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லை இவ்வளோ எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உள்ள காலத்தில் காட்டுக்குள்ள வேலையர்கே ராத்திரி ஜெவன் பண்ணும்போது தான் ஜாமத்தில் சொன்னார் இங்கிலாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது எங்களுக்கு இங்கிலாந்து எங்க இருக்கும் தெரியாது அது தெரியாது அப்போ நீங்க அங்கே அனுப்புவோம் டவர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஆவிகள் பிரகாரம் வன்முறையாக மக்கள் சொல்லப்பட்ட இடமா இருக்க நாட்டுக்கு சாப்பாடு ஆகிட்டு உங்களை அனுப்புன்னு சொன்னாரு ஆனா நாம அதை விசுவாசித்தோம் விசுவாசிக்க எதுவும் இல்லாது இருந்தோம் அப்படியே நம்பணும் நம்பணும் அப்படி வந்த உடைய கேட்ட போது அப்படி ஒரு இடம் சொன்னாங்க பிரபலமான இடம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஆவியெல்லாம் கட்டி கடவுளுடைய வேலை செய்வோம் செய்வதாண்டு வரும் அப்படின்ட்டு கடவுள் செய்வாங்க இப்ப துபாயில என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை நான் சுலபமாக சொல்றேன் சேலத்துல ஜேக்கப் ஒரு பிரதமர் இந்து கன்வெனர் அவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம சபையை சேர்ந்த சிலரும் அங்க படித்தாங்க அதனால அவர் அது மூலமாக அவர் சபையை தெரிந்து கொண்டு மூலமாக எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது அவருக்கு அவன் சத்தியத்தை சொன்னோம் அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு தான் அதுக்கு மேல கன்வெக்டர் ஆயிருந்தாரு அப்புறம் நம்ம யாரும் சாணம் கொடுத்து வருஷம் நடத்தி அதை படிச்சுட்டு இருந்தார் அவங்க அப்பா ஒரு டாக்டர் அவர் ஒரு பயங்கர இந்து வரைக்கும் அப்ப இவரு தீவிரமா சர்ச்சுக்கு வருவாரு தயாரி கிடையாது வெறி உண்டாயிட்டு அப்படி ஒரு நாள் பேர் சத்தம் போட்டு நீங்க ஒழுங்கா என்னுடைய மதத்தை பின்பற்றலன்னா நீங்க இருக்க கூடாது மதத்துக்காரன் படிக்க வைப்பா அங்க போய்க்கு அப்படின்ட்டு கழிச்சு விட்டுட்டாரு அங்க மாட்டாரு அப்ப நாங்க இருந்தோம் சரி அப்படியா நீங்க இங்க சர்ச்சுலயே தங்கிருங்க இங்க வந்துட்டு படிப்புக்கு இடங்கி பண்ணக்கூடாது படிச்சு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க படம் சர்ச்சுல இருந்து போய் போய் அவருக்கா கோர்ஸ் முடிச்சுட்டா சர்ச்சு இல்ல சேலம் சர்ச்சையில வேண்டிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையை பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்லி நல்லபடியா வச்சுக்கிட்டாங்க அவரு படிச்சு முடிச்சாரு படிச்சு முடிச்ச பிறகு அவருக்கு மேரேஜ் பண்ணணும் மேரேஜ் பண்ணனும் அப்போ மெட்ராஸ்ல நம்ம ஒரு முஸ்லீம் ஆதிபவரோடு சந்திக்கப்பட்டாரு அவர் மூலமாக அவருடைய குடும்பம் முழுவதும் சந்திக்கப்பட்டாங்க லட்சிக்கப்பட்டாங்க அம்மியா இருந்த அவரு அவரு அப்பாவுக்கு ரெண்டு தாரம் ரெண்டு தாரத்துக்கும் பிள்ளைகள் உண்டு இவரு ரெண்டாவதாரத்துக்கு பிள்ளை அப்ப எல்லாருமே பொ இருக்காங்க வாலிபர்களுக்கு எல்லா பிள்ளைகளுமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் இது வந்து லாஸ்ட் பிள்ளைங்க இந்த பிள்ளை இவருக்கு இவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சு மேரேஜ் பண்ணி அவங்க அவருக்கு வேலையும் கிடைச்சது வேலை பார்த்துட்டு இருந்தாரு வேலை பார்த்துட்டு இருக்கிற காலத்திலேயே அவருக்கு வந்து இங்க உள்ள சம்பளம் கட்டுப்படி ஆகல அப்படி இருக்க துபாய்க்கு ஒரு வேலைக்கு போறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு கம்பெனி அப்ப அவர் சரின்னு சொல்லி துபாய்க்கு போயிட்டாரு குடும்பமாக அங்க இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்கும் போது அவருக்கு அங்க ஆறான்னு இல்ல முஸ்லீம் நடத்தினால நீங்க வந்து இங்க வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஆர்கனை நாங்க அப்புறம் கூடிய ஆறாவது இப்ப ஜோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு அப்போ சரி கற்று சொல்லும் போது வர்றோம் அப்புறம் அப்படியே அண்ணி வாங்க முடியாது அங்க அங்க இருக்கிறாங்க குழம்பு அப்ப ரெண்டாயிரத்தாள் கிராம சொன்னாரு அங்க போகணும் போய் அங்க என்னுடைய வேலை ஆரம்பிக்கணும் தெரியும் அதற்கு முன்னால அங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால திசையில ஒரு அசுத்தாவிய இருக்குது அது அந்த அந்த தேசத்தில் உள்ள மக்களை அடிமைப்படுத்திட்டு இருக்குது ரெண்டு வகையான பாவ சூழல்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒன்று பொருளாதை இன்னொன்று வேசித்தனும் இந்த ரெண்டு ஆவியில வசிக்கப்பட்டிருக்காங்க அது என்னை ஆராதிக்கிற கூட்டங்களும் இருக்கிறாங்க அவர்களும் அதேஜ்ல காரணம் இந்த ஆவி வந்து கிரீஸ் இந்த ஆவியை உங்களை கட்டிட்டுதான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு எப்படி இருக்கும்போது அங்க இருந்து அவருக்கு எடுத்து அனுப்பிட்டு போட்டு இது பண்ணிட்டாரு போட்டு நீங்க வந்து இறங்கின உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மீட்டிங் அடுத்த மீட்டிங் இப்படி இப்படி இப்படி அவர் ஒரு நாளும் பழகி செல்லும் பண்ணி இருக்கிறார் இறங்கி கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காரு நாம இந்த ஆவிகளை கட்டணும் ஆவிகளை கெட்டினா தான் அந்த வேலையை செய்யணும் ஆமா இப்படி அவரை நம்ம வருத்தப்படுத்தவும் முடியாது சுத்தமும் செய்யணும் சரி பாக்கலாம்னு பிரேயர்ல வச்சிருந்தோம் அப்படி இருக்கும்போது இப்ப நாங்க பாம்பே போயிட்டோம் அங்கிருந்துதான் பாம்பே போற மாதிரி டிக்கெட் எடுத்துருக்க அங்க இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு இது வந்து போன் வந்தது என்னா இப்படி இந்த துபாய்க்கு போற பிளைட்டு நாலு மணி நேரம் லேட்டா போகுது கேன்சல் தானே அப்ப அங்க போய் இறங்கணும் இறங்கணும்னு பெட்டி படக்கெல்லாம் அங்க உள்ள வாங்கினாரு வாசல இருந்து கொடுத்துட்டு கேட்டோம் எப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு இருக்குது அது வந்து ஒரு மரம் அந்த மரத்துல கடையில ஒடிச்சா போற மனுஷனுடைய பிளட் மாதிரி வடிது இது தெரிஞ்சவங்க இந்துக்கிடு போய் கொட்டடி வேல போட்டு காவல் காவல் போட்டா ஏதாவது ஆனால் அதில் போய் வண்டியில் பாட்டோ அதில் போய் எதுவும் பண்ண முடியாது எல்லாம் நோட் பண்ண சீடிகள் இருக்கிறாங்க டேஞ்சரான இடம் அப்போ சொன்னால் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஏதாவது டயரு பஞ்சாச்சு பிரச்சனை ஆச்சுன்னா பாட்டி படத்தானதுவீங்க அந்த மாதிரி இது பாட்டிவிட்டா நீங்கள் ஏதாவது சும்மா ரெண்டு சொன்னாங்க கட்டிடலாம் சொன்னோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மரத்துல ஆயிரத்தி இரண்டு பிரயாசப்பட்டிருக்கா புலோசர்ல வச்சு அடிச்சிருக்கேன் உடஞ்சி போகுது அந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படியெல்லாம் பார்த்து உடைக்க முடியாதனால காவல் போட்டுருக்குது அப்ப நாம ஜன்னிட்டு வந்துட்டோம் வந்துட்டு போய் ஆரம்பிச்சான் மொழிய ஆரம்பிச்சு நாங்க ஊருக்கு வந்த பிறகு அந்த மரம் அகற்றப்பட்டு ஆகிவிட்டது ஒரு பெரிய ஏரியாவை ஒதுக்கி கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம் அதுல எல்லா சபையினர்களும் எல்லாரும் அங்க போய் ஆராதிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ச்சில் உள்ளவங்களும் ஒரு ரூம ரூம பொறுத்து ஒரு ரூம்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் ரூபா தொழில் கூட்டம் ஆராதனை அங்க நமக்கு நேம் கல்வெட்டுல சபையில நேம் போட்டு ஆறாவது டைம் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க பெர்மிஷன் கிடைச்ச மாதிரி தான் அங்க அதிகாரப்பூர்வமா ஆராதனை செய்யறதுக்கு அப்படி ஆராதிக்கிறோம் அப்புறம் அவருடைய சௌரப்பாடி அந்த பிள்ளைங்க அவருடைய ஜியாப்பி அக்காரு ஊழியர்கள் இரண்டு ஊழியர்கள் மக்கள் வந்து வர்றாங்க நம்ம அடிக்கடி பல தடவை போயிருக்கோம் சமய பலப்படுத்திட்டு இருக்கிறோம் இப்ப இந்த அங்க போறதுக்காக தான் கருத்து பல இடங்களில் சபை ரசல் காமியா ஆகிய மூன்று இடங்களில் அது ஒரு முஸ்லீம் பிறர் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கடன் தெரியாது அவரும் ஃபேமிலி ஓராட்டம் பேருக்கு அவசானம் கொடுத்தோம் அப்புறம் அவருடைய அண்ணன் அரசாங்கம் பெற்றாரு இப்படி அப்புறம் முஸ்லீம்கள் நிறைய பேர் சந்திக்கப்பட்டு மறைமுகமாக என்ன ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு வெளிப்படையாக கொஞ்சம் இது பண்ண அப்படி இருக்கிறாங்க காலம் வரும் அது என்னென்ன பிரகாரம் அந்த ஓலியும் வளரும் நமக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு அந்த பிரகாரம் அந்த வழியும் செய்வார் அந்த ஓடியோ அந்த பிரகாரம் வளர்ச்சாரு நாகர்கோவில் அணித்தாரு அவங்களும் அவங்களும் அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி அவர் வெளிச்சு வந்தும் கிட விழுந்துறாரு அதுல இருந்து பல நாடுகளுக்கு முஸ்லீம் நாடுகள் கிடப்பிடுறாங்க அடுத்த வேற நாடுகள் இருந்து முஸ்லீம் நாடுகள் இருந்து கால் வந்துருக்குதுல்ல சவுதி அரேபியாவில அங்க ஒரு ஊழியம் ஒரு சபையினர் அவர்கள் அவருடைய சகோதரர் நாவர்கள் இருந்து போன ஒரு சுவாச பையன் மூலமாக சபையுடைய சத்தியத்தை எல்லாம் கேள்விப்பட்டு சரி இப்ப அவர்களும் சபையுடைய அந்த ஊழியக்காரர் வந்து ஊழியர் மாநாட்டு வந்திருந்தாரு வந்து அவரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அங்க அவரு பாசப்பட்டு இப்போ அங்க ஊழியம் செய்யறாங்க செய்ய எங்களை அழைக்கிற அது கூபுணம் ரொம்ப கஷ்டமா இருந்தது வரு தொடர்ந்து பேசம்லங்காலத்து நடந்த காரியாங்க வள்ளியூர்ல நாங்க ரெண்டு பேருந்து ஊழியத்தை சொல்லிட்டு இருக்கோம் அப்பா கருத்து பேசிக்கொண்டிருந்தாரு நான் ஒரு உண்மையான ஊழியக்காரனு சொல்வேன் அவங்க எங்க பொறுப்பா வச்சுட்டு நீங்க நான் பெற இடத்துல போய் என்னுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படி இருக்கிற காலத்துல சங்கநாபுரம் அவர் பெயர் படைவர் முத்துகிருஷ்ணன் அவரு அப்புறம் அந்த பைத்தியத்துல போய் ஆர்சி சபையாரு அவருக்கு ஜார்ஜின்னு கருத்து ஜார்ஜ் மெக்கேல் வந்து அவர் முத்துகிருஷ்ணன் ஜார்ஜ் மெக்கேல் அவர் பெயர் அவர்கிட்ட அந்த அசுத்தாவை வந்து நம்ம பயங்கரமா கிரிவு செய்யும் மற்றவங்களுடைய யோசனைகள் உள்ளங்களையும் அந்த அசுத்தாவை அறிஞ்சு சொல்ற மாதிரி வந்துட்டு மனைவி அவர் பிள்ளை மூணு பேரும் பைத்தியமா விளங்கப்பட்ட நிலையில இருந்து விலங்கு கிடத்தப்பட்டிருந்தோம் அந்த மூன்று பேரும் பைத்தியம் தெளிவாச்சு அப்படி இருக்கும்போது அவர் அந்த சபைக்கு போயிட்டு போயிட்டு இருந்தாரு போது அங்க ஜோ பண்ணிருக்காங்க ஜோம் பண்ணும்போது அங்க அவங்களே இருக்கிற அளவுக்கு அது பல கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிச்சு அவங்களோட தலைவர் பாஸ்டர் அவர் வந்து சொல்லி இருக்கார் கம்பெனி வேறு எங்கேயாவது போய் ஜோமெண்ட் இடங்கள்ல போய் ஜோமெண்ட் வழியில் ஆகிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இப்படி இருக்கிற காலங்கள்ல இவர் பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒட்டியாரி ஒரு இடம் வருஷம் ஓமையா இருந்த ஒரு அம்மா அவங்க ஒரு பிரிவு மீட்டிங் நடத்த அங்க போன இடத்துல அவங்க சொல்லிட்டாங்க அப்படியே ரெண்டு பேரு வந்தாங்க அவங்க வந்து அவங்க சொல்லி வந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா சொல்லுறாங்க அப்ப இவரு அதை கேட்டாங்க அங்க வந்து அப்புறம் அவருடைய காரியங்கள்லாம் ரொம்ப அதே வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் அப்ப அவருக்காக பிரேயர் பண்ணணும் அவர் கேட்டார் விடுதலையான பிறகு அதே சபை எப்படி போயிருக்கிறார் எங்கே ஏக்கு பக்கத்தில் அந்த சபைக்கு போயிருக்கிறார் போன போய் இப்படி விடுதலையான காரியங்கள்லாம் சொல்லிருக்காரு அது எப்படி விடுதலை கிடைக்குது கேட்டது சார் அப்ப பாவங்களை அறிக்கை செய்ய சொன்னாங்க அறிக்கை செய்வது எனக்கு உடுதலை கொடுத்துட்டாரு அப்புறம் நீட்லாம் பயிற்சி மருந்தும் உங்களுக்கு எப்படி பாவங்களை சொல்ல முடியும் சொல்ல ஒண்ண பாக்கணுமே அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தாரு அவர் அப்புறம் அங்க வெள்ளூருக்கு ஒருவாரு மாறானு யாரும் ஜாத்மிக்க அங்க வருவாரு இடைநாள் கே போவாரு அப்போ இங்க வந்து சொன்னாரு எப்படி வந்து சாதம்ல பாக்கணும் இருக்கிறாரு ஆஹ் அப்படின்னு பேசிட்ட இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி வெளிப்படுத்தல் வெண்குசு மாதிரி மாதிரி ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல சந்திக்க நேர்ந்து நேர்ந்து நான் உங்க இடத்துக்கு உரம் நினைச்சுட்டு இருக்கிறேன் சீக்கிரம் வருவேன் அப்ப ஏன் நீங்க வரல அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சும்மாதான் இல்ல ஒரு வெளிப்படுத்தல் உண்டு இப்படி உங்க உடம்புலாம் இப்படி ஒரு வெண்குருச மாதிரி வெள்ளத்திலும் இருக்கிறதாக நீங்க வெற்றி ஒண்ணு யோசிக்க வேண்டாம் அதனால நீங்க போட்டு வராமரிக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு எழுதுட்டாரு ஆமா அழுதுட்டாரு அப்போ சரி அம்மா அவருக்கு எல்லாமே உருஜிதம் ஆயிடுச்சு பாவங்களா ஆயிடுச்சு அறிக்கை செய்ய அவரு அந்த வந்து அப்ப நீங்க ஒரு நாள் என்னுடைய சபைக்கு வரணும் வந்து இந்த உபதேசத்தை அங்க போதிக்கணும் இல்ல அது முதல்ல தான் நீங்க வாங்க உங்களை வெளிப்படுத்துறதுக்கு போல வந்து போயிருங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நாங்க போவோம் அவருடைய வெளிப்படுத்துறது சத்தியங்கள் காரியங்கள் பேசுவோம் கேட்டுக்கிடுவாரு அப்போ அவருடைய கைக்குள்ள பால்னே ஒரு பாஸ்டர் இருந்தாரு பால் பாஸ்டர் அவரு கைக்குள்ள சிசனா இருந்தாரு பேரியன் பம்பால் பேரியன் பம்பால் அவர் மேரேஜ் ஆகாதாரு அப்ப அவரு கைக்குள்ள அவருக்கு இந்த சத்தியம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவரு நம்ம போனா பேச மாட்டாரு மோத சோதரம் போட்டா மாதிரி போடுவாரு அப்படி இருந்தாரு இப்படி இருக்கிறாங்க இவருதான் மயநாள்லாம இவரும் பாத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் திருப்பி ஒரு நாள் அங்க போகிற காலத்துல இவரு எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு வெளியூர் போயிட்டாரு அப்ப சொல்லிருக்கிறாரு அவங்க திடீர்னு திடீர்னு வருவாங்க வெளிப்படுத்துக்கு சொன்னா அதை எழுதி வச்சுட்டு எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு போயிட்டோம் மூளைக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சரி உட்காருங்க சாதியா இல்ல நாளைக்கும் வருவாங்க சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்க வெளிப்படுத்து சொன்னா அதை எழுதி தந்தாங்க சரி அப்படின்னா அவருக்கு வெளிப்படுத்தல் ஆஹ் உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருக்கு அஹ் சொல்லலாமா நீங்க நீங்க வந்து இன்னைக்கு நம்ம வந்து சச்சித்த பேசணும் அவரு போட முடியாது அதெல்லாம் அவங்க சரி வராது அது எப்படி மனுஷனுடைய பாவரிக்க செய்வது கதா யோசு நேரடியா இருக்க சொல்லிக்கலாம் மதிப்பு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சரி ஒரு நாத்தாண்டு இடத்துல ஒரு தாவிதராஜ பாவரிக்க சொல்றாரு இல்லையா சத்தியத்தில் இருக்குதாங்க அவரு ஒரு திருக்கு தெரிசாங்க அவருக்கு கடவுள் மதிச்சிருந்தா அவருக்கு இவர்கிட்டயே வழிப்படுத்தினாரு ஓ நீங்க என்னுடைய இடத்துலதான் குறைய இடம் தான் வெளிப்படுத்துங்க நான் ஏற்க போடுறேன் சரி அப்புறம் காட்டுக்குள்ள போய் வந்து ஜெமனிட்டு வரலாமா சரி அப்ப அது ஒரு ஹவுட்ல ஒரு பெரிய காட்டுக்குள்ள போய் ஜவ் பண்ணும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவரை பற்றி ஒரு காரியம் வழிபட்டது சின்ன காரியம் தான் வழிபட்ட உடனே ஒரு பேச நினைக்கிறேன் கரெக்ட் இது வந்து யாருக்குமே தெரியாது ஆனா என் மனசுல நடத்திக்கிட்டு இருந்தது எடுக்கலாம் ஞாபகத்தை விட்டு போகவே இல்லை ஞாபகத்திலேயே போயிருக்குது அது கடவுள் உங்களுக்கு சொன்னால கடவுள் உங்களோட இருக்கிறார் உங்களுக்கு பேசுறாரு பயன்படுத்தறாரு எனக்கு புனிதம் ஆயிட்டு அதனால சரி அப்படின்ட்டு அப்புறம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டேன் அப்படி அப்படி சரிச்சுக்கு வந்தோம் வந்து போக கேட்டாரு நான் என்ன செய்யணும் அப்படின்னா கூட வந்துற மாதிரி ஒரு இல்லை அப்போ அப்படி நீங்க தோகம் கடவுள் உங்களுக்கு சரியா ஒரு பாதை காட்டணும் சரியா நாங்க சொன்னதா இருப்பேன் நாப்பது நாள் உபாசம் அவ்வளவுக்கு புதிய உபவாசம் வந்துட்டார் அப்ப உபவாசம் இருக்கும்போது கடவுள் காட்டிட்டாரு அங்கே இருக்கிற லைட்டெல்லாம் அணைஞ்சு பூச்சி அப்படின்னு சொல்லி அவர் மேற்கொண்டு வர முடியாது எங்களை தேடி வர முடியாது மனசுல inte <laughs> இது ஒரு உபவாசம் இருக்கிறதுனால சத்தியம் போதாது சத்தியம் இருக்குது இப்படிதான் இப்படிதான் பிரசங்கத்திலும் சாட்சியும் சொல்ல ஆரம்பிச்சா அதனால ஏதோ ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க வழிபடுதல் சொல்லிருக்காங்க சொல்லிட்டு உபவாசம் படிக்கிற அன்றைக்கு ஒரு முதல் வாரம் ஒரு அறிவு கொடுத்திருக்கிறேன் அடுத்த வாரம் தம்பி பால் வந்து உபவாசம் முடிக்க போறாரு அல்ல ஒரு பெரிய விருந்து வைக்கணும்னு சபைக்கு வைக்கணும்னு அனுப்பிச்சிருக்கிறேன் அனுப்பிச்சிட்டு அன்றைக்கு இந்த சபையினுடைய வயசாகிட்டு சபையுடைய பொறுப்பெல்லாம் அவங்க கொடுத்த முடிவு பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல பெரிய பெரிய ஆள்கள் அவருக்கு அவருடைய நல்ல மனுஷன் எல்லாருமே எல்லாரும் அவரோட நல்ல பழகாங்க ஒவ்வொரு பிரசாரி அவங்க அவங்க பெரிய பெரிய ஆளு எல்லாரையும் கூட்டி அன்றைக்கு நடக்குது ஆறாவது சாதியாக இருக்கிற பண்ணிட்டு தம்பி பாலுக்கு முடியும் போது கொடுப்பேன் நாள் உபவாசம் இருந்தது மேற்கொண்டு என்ன செய்யணும் எடுத்தேன் இப்படியே போற காலத்துல கத்தர் சொன்னாரு இங்கோட விளக்கெல்லாம் அணைந்து போச்சு அதனால எல்லாருக்கு கத்தர் ஒரு ஊழிய வச்சிருக்காரு அந்த ஊழியத்தை செய்ய முடியாது சொல்லிட்டாரு இந்த ஊழியத்தை நான் எனக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு அதை முடிஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப சங்கடம் நடந்த நடந்தாலும் எப்பவும் போயிடலாம் சொல்லி காவல் போட்டாங்க அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் எல்லாம் பாதுகாப்பு போட்டுருக்காங்க எல்லாம் இருக்கிறாரு அப்ப இவரு எப்போ ரெடி ஆயிரம் பாச முடிஞ்சாச்சும் நம்ம கிளம்பணும் பசங்க மாதிரி ஆயிரும்ல அப்படின்னு இருக்கும்போது எல்லாம் காவல் அப்புறம் அவரு டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு துணியில எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தம்பி ஒரு நாள் போலீஸா இருக்கிறாரு அப்போ தம்பிட்டு சொல்லிட்டாங்க அப்ப தம்பி சைக்கிள் எடுத்துட்டு வா சைக்கிள் என்ன கொண்டு வண்டி ஊர்ல கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க நான் நைட்டு நைட்ல தான் கிளம்புறேன் நைட்ல கிளம்பி உடனா டே ஒத்தடி பாதோடியே வண்டி விட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டாங்க வண்டி அப்பறம் இருங்காட்டுல வந்து சேர்ந்தாங்க சேர்ந்து அப்புறம் அங்க வந்தாரு சரி என்ன கேட்டா அப்படி கடவுளை வாங்க சொன்னாருன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்தாரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கழிச்சு அவரு எப்படியோன்னு சொல்லிட்டு அப்போ சாதையா அங்க வெள்ளூர் வள்ளியூர் போது பாசி வந்து அங்கே ரோட்டுக்கு ஒரு ஜோலியா போயிருக்காங்க பஞ்சாரில் அவருக்கு சந்திச்சிருக்காரு அப்ப சந்திச்சு இப்படி பாலு தம்பி தம்பி பாலுங்க வந்தாங்கன்னா அங்கதான் இருக்கிறாங்க ஒரு பெரிய அங்க எனக்கு உதவியாக அந்த ஓலித்துல இருந்தான் அவர் ஓலித்துல இருந்துட்டு இப்படி வர்றது சரியா அதுக்கு சரிதானா அப்படின்ட்டு அப்போ அது அப்படி இல்லையா அவருக்கு கடவுளை வெளிப்படுத்தி வந்தாங்க நீங்கள்தான் வெளிப்படுத்தலாகி வந்தாங்க சொன்னோம் அதனால கடவுள் உங்களுக்கு ஒன்னு கூடிய காரணம் தவாரு கவலைப்படாங்க அப்படி இருந்தது அப்புறம் அவரு இங்க வந்து ஓடியத்துல போறப்பாரு அப்புறம் வந்து ரெண்டு நிபந்தனைகள் சொன்னாரு எனக்கு ரெண்டு பயனுடைய விடத்துல இருக்குது அப்படின்னா சொல்லுங்க நான் கடவுளத்துல பொருத்தனை பண்ணிருக்கிறேன் ஒண்ணு மேரேஜ் பண்ண மாட்டேன் ஒண்ணு சிறப்பு விட மாட்டேன் பண்ணிருக்கிறேன் இடையூறு வந்துருவோங்கிற ஒரு பயம் இருக்குன்னு சொன்னாரு அப்போ அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அப்படி ஒரு தீர்மானம் அப்படி ஒரு என்ன இருக்குன்னா அதுக்கு ஒரு தடையும் இல்லை அது தப்புன்னு சொல்றீங்க இல்லையே அது நீங்க காத்துக்கொள்ள வேண்டியது கடவுளை முழுக்கிறவங்க தான் காத்துக்கூடிய அதை பற்றி ஒண்ணும் இல்லை நீங்க சத்தியத்தை கிடப்பிடி கேட்டுக்கூடியதான் நான் இருங்க அப்படின்னு சொல்லாச்சு அப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில மகிழ்ச்சி வந்ததுல அற நடக்கும் ஈவினிங் வந்து வள்ளிர்ல ஆறாத நடக்கும் நடந்தாலும் அப்ப நடந்து போயிட்டு மத்தியான வெயில்ல அங்க இருந்து நடந்துங்க வருவோம் வந்து சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி வந்துருக்கோம் ஒரு நாடு இந்த தார் ரோட்ல நான் விளந்து வர கொஞ்சம் கீழ் உள்ள பகுதியில மத்திய பகுதி போயிட்டாரு கீழ் இடையே இறந்துல அதுல கொண்டு ஆரம்பிச்சுட்டாரு கா வச்சு துடியா துடிச்சு அப்புறம் இலை கெடுக்க பண்ணி தொடற்ற வந்தாரு அப்பமா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்புறமாரு அப்புறம் மறுநாள் அவருக்கு என்ன இப்படிதான் நினைக்கிறீங்களா இப்ப அவங்களுக்கு ஒண்ணு கட்டாயமா இல்ல இவசு ஒரு சுவர் பாதரட்சி போட்டுருக்கிறார்தான் எப்படி எழுதிருக்கு சொல்லும் போது அப்படி பாதரட்சின்னு வாரியிருக்கும் முழு உள்ளடங்கள்ல போக முடியாது அப்ப நீங்க நல்ல பாதையா பார்த்துக்கிட்டு தான் செய்ய முடியும் செய்ய முடியாது அதனால நீங்க தீர்மானிச்சு கடவுள் ஒளியா சொன்னா நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் கடவுளுடைய கடவுளுடைய வேறபாக தீர்மானங்கள் பண்ணி செலவு போட்டிட்டாரு மேரேஜ் படிச்சது ஒண்ணு இல்ல கடவுளுடைய சுத்தம் யாரு யாருக்காவது பாருங்க ஓகே சொல்லு பல இடங்களுக்கு வெளியே உள்ள சபைகள் வெளியே இடங்கள்ல போய் சபைகள் உருவாக்கி சொல்ற இடங்கள்ல போய் கூடிய ஆகும்போது அவரு சுத்தவமா இருந்து எல்லா காரியங்களும் நேர்மையா இருந்து குடும்பம் வந்து அந்த ஊர்ல இருக்கும் அவரு ஜாபி ஜாமம் வாங்கி கொடுக்க உங்களுக்கு இல்லாவிட்டாலும் அப்படி தியாகம் பண்ணி குடும்பத்து பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சாரு அவர் கடை சுமச்சு வரைக்கும் அவருடைய அழைப்பையும் தெரிந்து காத்துக்கொண்டு உத்தவமான வெற்றி முடித்தார் அவரை கத்தவங்க கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ஊழியத்தை விசாரணை செய்தோம் உட்கார செய்தாரு அப்படிப்பட்ட ஒரு தேவருடைய பரிசன் மனம் போடாம அவ்வளவு பெரிய சபை நடத்துற பார்த்து வரவங்களுக்கு சாப்பாடு பண்ணி போட வைக்கிறது ஜரு அவர் செய்வ சாட்சியாக இருக்கு பால் பாஸ்ட் பள்ளியூர்ல நீண்ட காலமாக எங்களுக்கு அங்கு குழந்தைமா அங்கே முடித்திருக்கிற பாயிருந்து அப்புறம் லாஸ்டில் நாங்கள் நாகூர் கோயிலுக்கு பிடித்து வர வேண்டியது இருந்தது அந்த ஊழியர்கள் செய்த அவர் அவர் வெள்ளியூரில் இருந்தாங்க அப்புறம் அவருக்கு அதிக காலத்தில் எங்கள் இடத்துல அவங்க சேர்ந்தார் அவரை பல மாதங்கள் வைத்து அவரை பராமரித்து செய்ய வேண்டியது அவர் ஒரு வாரம் தான் ஆடாமல் கலந்து அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் இப்போ சுதாரணம் அதுக்கு இடம்பெற்ற நாட்டில் கத்தப்படை அடித்து போயிட்டார் அவர் பெரிய அப்படியேதான் அவருடைய கடைபுடைய காணிக்கையோ மற்ற காரியங்களோ நமக்கு நடந்து கொடுக்கும் ப்பா நீங்க வந்து பீப்ரீங்ஸ் நடக்க சொல்ல போறீங்க பிள்ளைக்கு வெளியே வேற ஒரு சபையில தமிழ் வந்து போது அவருக்கு ஒரு நாள் நான் அவங்கள்ட்ட போய் தியானசா எடுக்கலாம்னு விரும்புறேன் நாம போய் அங்க போய் சாமி நாம போவாங்க அவங்களை கூப்பிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு சொல்றேன் வந்தாலும் வரலாம் கத்தர்வாங்க சந்திக்கலாம் அங்க வாசப்பட்டது ஜபம் பண்ணி கட்டு சொல்றோம் அப்படி நாங்க ஜபத்துல வச்சிருந்தோம் வச்சு ஒரு ஆபி வச்சுருவாங்க அப்படியே சொன்னாரு போயிட்டு அப்படி சமை கொடுத்துட்டு சபையை ஸ்டார்ட் பண்ணி அதை ஊடக அப்படி உயிர் பல படுத்திட்டு அந்த வெளிப்படத்தை நாங்கள் பெற்றுட்டு நாங்க சொன்னாங்க அயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறைக்கப்பட்டோம் இப்ப போனீங்கப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மே மாசம் இருபதாம் தேதி இருக்கும் அங்க போய் சேர்ந்தோம் சேர்ந்து மறுநாள் ஒரு லட்சம் கூட்டிட்டு போனாங்க ஆவி கட்டுறதுக்காக கேட்டோடு கூட்டிட்டு போனாங்க அவங்களோட சில கிறிஸ்துவ சபைகளை பாக்குறதுக்கு போனோம் அப்படி ஒரு பார்த்தோம் அப்படின்னு ஒரு சொல்ல ஒரு பெரிய சொல்ல முக்கிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சில தவறான உபதேசங்களா இருந்துட்டு கொண்டு மரமா இருந்தோம் மனுஷன் தான் சொல்லுவாங்க ஆனா அந்த சர்ச்சை பேர் சர்ச்சை பேர் வச்சிருக்காங்க சரி அப்ப ஒரு வகையில அது அந்த உபதேசம் அனுப்பப்பட்டவர் அபிஷேகம் பண்ற அனுப்பப்பட்டவர் அபிஷேகப்பட்டவர் தான் இதை மனசு வச்சுக்கிட்டோம் அந்த மாதத்துல அந்த அவங்க சம குருவா குரு இருக்கிறாரு அப்பதான் மனுஷ குமார உப்பானவர் தேவனுக்கு சமமானவர் அப்படின்னு வச்சு அந்த மாதிரி ஒரு வழிபாடு நடக்குது சொல்லி கட்டின பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அது போன நேவி ட்ரெஸ்ல நேவி கேட்கலாம் யாரும் வைக்கிறாங்க யாரும் போக முடியாத யாரும் உள்ள போக முடியாது அனுமதி இல்லாமல் யார்கிட்ட வாங்க வெளியுள்ள பாஸ் நம்பர் கம்பெனி மேனேஜர் என்ன இவங்க பாக்குறதுக்கு இந்தியாவில பாச சொல்றேன் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் விசாரிச்சாங்க ஒரு பெரிய சர்ச் இருக்குது சர்ச் ஆபரேஷன் மக்கள் போறாங்க பெரிய சவன் சொல்லி சொன்னோம் சொன்னாங்க நரப்பாக வந்துருக்கோம் வெளியில துப்பாக்கி வச்சு நிக்கிறாங்க நரம்பு சரி பான்கிருஷன் தானே அவன் தானே சரி அப்படின்னு உள்ள அவங்களை கூட்டிட்டு வந்து பேசுறேன் அவங்க கூட்டிட்டு வழியில போட்டு செக்ல பெரிய பெரிய ஆமா கிறிஸ்துவா சின்ன நடந்துட்டு இப்ப அவங்க மக்கள் இருக்கிற <acht> அரவòi பேக்கர்ல வாங்கிடுவாங்க இல்லையா செல்போன் எடுத்துவாங்க செல்போன்ல சாட் செட் பண்ற அந்த பின்னை வாங்கிப்போம் அதுக்கு முன்ன முன்னாடி செல் நம்பர் எடுத்துட்டு அதையும் வாங்கிட்டு பாஸ்வேர்ட் சோர் எல்லாம் வாங்கிவாங்க வாங்கிட்டு போர்ட்டல் அள்ளது கைரேகள எடுத்து தான் போவோம் இல்ல ஆமா ஆமா எல்லா விசஸா பிரின்சிபல் கிட்ட நம்பர் வாங்கிடல அந்த வித் எரர் பண்ணி வந்த கடையை ஆமா அங்க கூட்டிட்டு அங்க பாஸ்வேர்ட் கொண்டுல எடுக்காங்க அந்த பாஸ்வேர்ட் தான் பேபால் ம் அப்போ எங்க அண்ணாவில் பேசினாரு கையில பேசினாரு பேசிட்டு எப்படி டாக்டர்னுக்கு பேசணும் இது முப்பத்தி ஆறு அஸ்தி இது ஆறு மாசங்களாக நாங்க மக்கள் தீட்சு வளுக்கு அர மாதம் ட்ரெயின் கொடுத்து அதுல தேர்ச்சி பெற்றாஷிப் ஆகும் அப்படின்னு அப்பமா ஒரு இடத்துல கிளாஸ் நடந்துட்டே இருந்துட்டே இருமா பத்து மாதிரி வச்சுக்காங்க அப்படி அப்படியாரு கேட்டு அப்படின்னா இப்படி நீங்க சொல்றீங்களா மனுஷன் சொல்றீங்களா கேட்டாங்க அது மனுஷனும் பைபிள் எழுதி இருக்குதானே அவர் மனுஷனாக மனுஷகுமாரன் தான் தானே தானே மாம்சத்தை வழிபட்டாரு கொலை செய்யப்பட்டாச்சு கடவுள்னா கொலை செய்யப்பட மாட்டாரு குற்றம் செய்தேன்னா இல்லையா குற்றவாளியானாலும் கொலை செய்யப்படுது நம்மடைய பாவத்திலும் ரத்தம் செஞ்சு மறிச்சாரு பைபிள் இருக்கு ரத்தம் சகால பாவனை சுத்திக்கிறீங்க இல்லையா ஒரு மனுஷனுடைய ரத்தத்தினால இன்னொரு மனுஷனுடைய பாவம் சுத்திக்கிறீமா பதில் சொல்ல மறுபடியும் வேற என்ன கேட்டாரு அப்புறம் சொல்லுவது இல்லையா அப்படின்னா பெரிய பெருசா மாதிரி முடிஞ்சது இல்லையா விசுவாசத்தி ஆனா பேரான ஒரு ஒரு பெற்று கண்டார்கள் கண்டவர்களுக்காக கை சேமிச்சு பரிசுத்தாய் வந்தார்கள் அங்க பேசியில பன்னிரண்டு பேரை முதல்ல பார்க்கும் போது பர்சுத்தாய் பெட்டியிலான்னு கண்டவர் கேள்விப்படவே இல்லைன்னு சிரிச்சுடுறாரு ஞாபகம் கொடுத்து அவருக்குறாரு அவங்க தான் எழுதினாரு பசுதா பெற்ற அப்படின்னு சொல்லணும்னா அப்புறம் அன்னி பாசத்துக்கு இருந்தது அன்னி ஒரு கிருவது ஒரு மரம் தானே அப்படின்னாரு அதாவது குழந்தை பேசுட்டுன்னா அதில் பாஷா அர்த்தமே இருக்காது ஏன்னா அந்த குழந்தை வந்து உயிருக்குங்கிற ஒரு அடையாளம் ஆனால் வளர்ந்த பேசு வளரும் அது மாதிரி வளர்ச்சி அழஞ்சி பண்ணலாம் வளர்ந்தா வருவோம் அமைப்பெற்றோன்னு வரல சொன்னாலும் ஏராளமான நாட்டு மக்கள் கொடுத்து சந்திக்கப்படும் அப்படின்னு பேசணும்னா அது ஜீவன் இருக்கிறதுக்கு அந்த அளப்படும் சத்தம் கேட்கணும் கைகலாசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை அப்படி வச்சுட்டாரு சரி அப்ப நீங்க கூட்டிட்டு போந்த ரெண்டு கூட்டி அந்த ரெண்டு பேர் நிக்கிறாங்க போய் சரி கை கழிச்சு போய் சின்ன சின்ன ரெண்டு பேருங்களை கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு அங்க அங்க ஒரு நாலு அஞ்சு பாசம் அங்கோடு அவங்க எங்களை கண்ணோன்னா ஒண்ணு குஷியாயி எல்லாரும் வந்து உட்காந்துட்டீங்க இருந்த ஒரு கேட்டு முதல்ல சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணுமா எங்களை பண்ணிருக்காங்க எடுத்தாச்சு எல்லாம் பேசுவோம் அப்படின்னா டாக்டர் பேசிட்டாரு எப்போ சர்ச்சு பார்த்துட்டு இரண்டு ஆளு மறுபடியும் சர்ச்சை பார்த்து ஆரம்பிக்க அந்த ஞாயிற்றுக்களை மாறாங்க மாத்திரம் சர்ச்சை பயன்படுத்தணும் திட்டங்கள் எல்லாம் சரிதான் அப்படி இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேற ஆவிய கை செய்யு அங்க ஜெவம் பண்ணி ஆவியெல்லாம் கட்டிட்டு சத்திரமா வந்த வந்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த அந்த தலைவருடைய மகன் வந்து பணம் பணம் கையெடலாம் பண்ணிட்டாங்க அப்புறம் மாறி வந்து அப்புறம் ஒரு சனிக்கிழமை அவருக்கு ஞானசாமி கொடுக்கும் அது ஒண்ணு ஒரு சபையில அந்த சசிவங்க போவாங்க அவருக்கு சிலங்க வர வராது அந்த சந்தோஷம் ஆயிட்டு அங்கே அப்புறம் சாயங்காலம் இருக்கா சாய் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அவளுக்கு கம்பல வரைக்கும் அப்புறம் சாயங்காலத்துல எந்த மக்கள் வந்து கம்பல் வரைக்கும் வந்து அன்னைக்கு சபைய ஆரம்பிச்சோம் சபைய ஆரம்பிச்சுட்டு சொல்லும்மா <weave> <właściive> <in> <TON2> ஊ பாதை வந்து பெரிய பாதை அல்ல கீழருந்து இப்போ ஒரு சாதாரண நிலையில ஒரு பெரிய லெவல் வரை கடவுள் வந்து அன்னைக்குநடையா நடந்து முடிஞ்சீங்க அண்டு பாக்தத்தை கொடுத்தாரு எல்லா போவீங்க சார் வந்துங்கலாம் இப்ப எல்லாம் आशीर्वाद வந்துருச்சு எல்லி விஷயாத இருக்கு மனுஷங்களுக்கு கண்டிபே எத்தனை ವರ್ಷ ஆல்கறீங்க இந்த ஊitrile சார் சார் ஏழுவுதில இருந்து ஆறுது ஏழு வந்து நம்ம குடுத்துறோம் எரெரான் 포டெமா ரெயுண்டோ நம்ம பிரெண்டேரனி 2015 இப்ப ஆமா 36 ವರ್ಷ இருந்துருக்கோம் ஆருதுல ஒரு ஆத்மா இடத்துல வருங்களை வேலைகள் நிறைய சேர்ந்ததுக்கு கடலளிக்கு உறுதாயிரம் ஒரே அங்கத்துல தெய்க நோக்கோடு பரவாயுமே நம்மளுடைய நோக்கமாக ஜாதகங்களும் பெரிய சட்டம் அடிமைப்படுத்த இளிப்படுத்துவதற்காக வைத்துக்கொண்டு ஒரு பெரிய திட்டமாகும் அதுல அதை தலையிடும்போது சத்தான போராடலாம் நம்ம குடும்பத்துலதான் முத முதல் அதுக்கு மாத்தணும் ஜாதி மாத்தி திருமணத்தை நடத்தணும் அப்படி கண்டி அப்ப அங்கோட பஞ்சாயத்து பிரச்சனை ஒரு ஆளு குடும்பத்தாரது சொத்து பிரச்சனை எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க கட்டப்படாமல் அப்போ அவரு வந்து பேச வந்தாரு என்ன மாதிரி இது நாங்கெல்லாம் மேடையில் பேசுவோம் ஜாதிரொழி வேலை என்று குடும்பத்துலாம் பேசணும் சீது காட்டிட்டு பேசுறீங்க பேசுறீங்க தானே சீர ஒரு ஆழ் வேணும் இல்லையா சொல்லி இருக்கிறார் நாங்க ஒரு தகவல் ஒரு தகப்பட இப்படி ஜாதிர்க்கலாமா பேசக்கூடாது இப்ப வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பிராமின் இருக்காங்க பிராமின் அந்த பக்கம் நார்த் இந்தியாவும் இருக்காங்க நிறைய இந்துக்கள் குடிக்கார்கள் எல்லாம் வந்து வளர்ந்து மாறி இருக்காங்க அந்த மாதிரிதான் மற்றபடி ஒரு சமுதாயத்துக்கும் அப்படியே அப்படியா மற்றபடி பணக்காரங்க ஒரே பிழா தான் ஒரு தரப்பந்தான் ஜெபம் மனமா நிறைய காரியங்களை செய்ய போறீங்க தொடர்ந்து அடுத்தது ஊழியங்களை முடிச்ச ஒரு ஊழியர்களை தொடர்ந்து நீங்க பேசுங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் சங்கதிகளுக்கும் வரப்போற சங்கதிகளுக்கும் ஊழியம் செய்திகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த ஊழியப் பாதையில் எப்படியெல்லாம் நெருக்கங்கள் வரும் எப்படியெல்லாம் கடவுளுக்குள்ளாண்டி சேரணும் நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்குறீங்க எல்லாருக்கும் பிரோஜமாக இருக்கும் ரொம்ப நன்றிப்பாப்பா பேசல